வைகள் பூங்கழிவாய் வந்துமேயும் குறுகினங்கால் செய்கொள் ஜன்னலுயர் திருவண்வண்டூருராயும் வைகொள் சக்கரத்து என் கணிவாய் பெருமானைக் கண்டு கைகள் கோப்பி சொல்லேர் வினையாட்டு காதன்மய வைகள் பூங்கழிவாய் வந்துமேயும் குறுகினங்காள் செய்கொள் ஜென்னலுயர் திருவன்வண்டூருராயும் வைகொள் சக்கரத்து என் கணிவாய் பெருமானைக் கண்டு கைகள் சொல்லேர் இணையாட்டிய காதன்மையே காதல் மென் படையோடு உடன்மேயும் கருணாராய் வேத வேள்வி ஒளி முழங்கும் தன் திருவன்மண்டோர் உண்டா நம் பெருமானைக் கண்டு பாதங்கை தொழுது பணியேர் அடியேந்திரவே திறங்களாகியங்கும் செய்ல் புள்ளினங்காள் சிறந்த செல்வம் மல்கு திருவன்மண்டோரு ரயன் கனிவாய் பெருமானைக் கண்டு இறங்கினே தொழுது பணியேர் அழியே நடந்தாடும் மடவண்ணங்காள் விடலில் வேத ஒலி தன் திருவன் மண்டு கண்ணன நடுமாலை கண்டு உடலம் நைந்தொருத்தி உருகு மென் உணர்த்துமினே உணர்த்தல் மடவண்ணங்காள் திணர்த்த வண்டல்கள் மேல் சங்குசேரும் திருவன்மண்டூர் தந்துடாய் முடி நம் பெருமானை கண்டுக்கும் போற்றியான் இறந்தேன் சேற்றில் வாழை துள்ளும் திருவன்மண்டூரு ரயில் அங்கை அவரர் பெருமானைக் கண்டு மாற்றம் கொண்டருளேர் மயில் தேர்வதொரு வண்ணமே ஒரு வண்ணம் சென்றுவுக்கு என கொண்டு கிளியே செருவன் பூங்குடல் கொண்டுரையாய் உன் சிறுபூவாய் செருந்தி ஆடல் மகிழ் புன்னசோழன் திருவன் மண்டு தாமரைக்கண் முடினால் தடந்தாள் கருந்தின் மா மகிழ் பால் டிகளையே அடிகள் கை தொழுது அலர்மேலும் நங்காள் விடிவசங்கொலுக்கும் திருவண்மண்டூர் அடியமாயந்தோருமே வேறு கொண்டு வேறு கொண்டுமையான் நிறந்தேன் வெறிவண்டினங்காள் தெரு நீருபம்பை வடமாலை திருவன்மண்டோர் போரக்கன் மதில் நீரழச் சற்று கந்தா ூல் குரலாகாய் அகல் ஞாலம் கொண்ட வண்கழ்வன் அடிமேகல் குருகூற் சொன்னாயிரத்துள்ள திருவன் வண்டோர்க்கு இன்கொள் பாடலார் மதனர் மின்னடை அவர்க்கு மின்கொள் சேர் புரிநூல் குரலாகாய் அகல் ஞாலம் கொண்ட வண்கழ்வன் அடிமேகேல் குருவன் சொன்னோர்க்கு எங்கள் பாடல் வல்லார் மின்னிடமடைவார்கள் நின்றுள் சூடுவார் முன்பு நான் சஞ்சுவன் மண்ணுடைய இலங்கை அரண் காய்ந்தமாயவனே உன்னுடைய சுண்டாயம் நான் அறிவன் இனி அது கொண்டு செய்வதன் என்னுடைய பந்தங்கள் கடலும் தந்துபோம்பே மின்னிடமடவார்கள்ன்னொருள்ூடுவார் முன்பு நான் அரஞ்சுவன் மண்ணுடைய இலங்கை அரண்காய்ந்தமாயவனே என்னுடைய சுண்டாயம் நான் அறிவன் இனி அது கொண்டு செய்வதன் என்னுடைய பந்தம் கடலும் தந்து போகு நம்பி போகு நம்பி உன் தாமரை புரை கொன்னினையும் முறுவலும் ஆகுலங்கள் செய்ய அடிசற்கே நூற்றோமேலார்கள் சூடுவார் போயிருந்த போயிருந்து அவர் குறை நம்பி நின் செய்ய ஆயிரும் கணியம் கண்களும் விபரீதமின் தளந்தோளினார் இத்தருவருள் பெருவாயவர்கள் ஆயிரம் கடலை கடைந்தார் பெருமாள் ஆடி நீலிலை ஏழுலகம் உண்டு அன்று நீ கிடந்தாய் உன் மாயங்கள் மேலே வானவருமறியாகார் இனியம்பரமே தளங்கண்ணினார் விளையாடு சூழலை சூழவே நின்று காலிமே கவல்லாய் எம்மணி கடரேலே கடரேல் நம்பி உன் கைரவம் வெண்ணும் நன்கறியும் தின் சக்கர நிழறு தொல்படையாய் உனக்கொன்று உணர்த்துவன் கொண்டு கோயின் மசெய்து கண்ம முன்னில்லை பழகியாமிருப்போகும் பரமேயித்திருவருள்கள் அழகியாறு தேவி வயதார் பலருளர் கழகமேற நம்பி உனக்கு விளதே கண்மே கண்மேன்னால் கையில் பாவபரிப்பது கடல்யால உண்டிட்ட நின்மலா நெடியாகாய் உனக்கேலும் பிடைபடியே சொல்ல எம்மனே விளையாடுதே அது கேட்கமார் தன்ம பாவம் என்னார் ஒரு நான் யாவையும் யாவரும் பிழையாமல் பேரித்தும் பேரியாததோர் கணக்கில் கீர்த்தி வல்ல கதிர் ஞானமூர்த்தியினோடு விளையாட போது உகவையால் நெஞ்சமுள்ளுருகி உன் தாமரைத் தடங்கண் விழிகளின் அகவலைப்படுப்பான் அடித்தாயுந்திருவடியால் செய்தில எங்கள் சிற்றிலும் யாமடு சிறு சோறும் கண்டு நின் முகவொழுதிகளா முறுவல் செய்த நின் நிலங்கு முடியினாகாய் இருபத்தோரு கால அரசுகளை கட்ட வெண்ணினின் மறுவாக வியஞ்ஞான முன் படைத்தாய்வாயர் குலத்தை கருமானிக்க சுடர் நால் நழிவேபடுவோம் ஆட்சியாகிய அன்னையாக அன்று வெண்ணை வார்த்தையுள் சீத்த முண்டொழுகூத்த அப்பந்தன்னை குருகூற் ஏத்திய தமிழ் மாலை ஆயிரத்து ஆற்பிசையடன் பார்க்குறேன் அண்ணு வெண்ண வார்த்தையுள் சீத்த முண்டழை கோத்த அப்பந்தன்னை குருகூற்சொடகோபன் ஏத்திய தமிழ் மாலை ஆயிரத்துலிவயுமார்பிசையடன் நவிலமுறை பார்க்கு நல்குறவும் செல்வம் நடகும் சுவர்க்கமுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமும் ஆய் செல்வகையும் பறந்த பெருமான நல்குறவும் செல்வம் நடகும் சுவர்க்கமுமாய் வெல்பகையும் நட்பம் விடமும் அமுதமும் ஆய் செல்வகாயம் பறந்த பெருமான செல்வம் அல்குகுடி கண்டே கண்ட துன்பம் கலக்கங்களும் தேற்றமுமாய் தண்டமும் தன்மையும் தடலு நிழலுமாய் தெண்டை புனல் சோழ் திருவெண்ணரே நகரமும் நாடுகளும் ஞானமுமூடமுமாய் நிகரில் சூற் சுடராயிருளாய் நிலனாய் விசும்பாய் சோழ் திருவேண்ணர் சேர்ந்திரான் புகர்கள் இல்லை தாவற்கும் புண்ணியமே புண்ணியம் பாவம் புணர்ச்சி விரிவின் என்னமாயி மரப்பாய் உண்மையாய் இன்மையாய் அல்ல நாய் ஆடங்கள் சோழ் திருவெண் கண்ணனின் அருளே கண்டுகண் மென்கள் கைதவே வைதவம் ஜம்மை கருமை வெளுமையுமாய் மெய்பொய் இளமை முதும புதுமை பழமையுமாயி ததின் மதில் சோழ் திருவென் நகர் சேர்ந்த பெய்து கண்டேர் விடமோ உலக பூ உலகங்களும் ஆகாய் அல்லனாய் உகப்பாய் முனிவாய் பூவில் வாழ்மகளாகாய் தவையாய் புகழாய் பழியாய் எவருமே விழும் திருவெண் நகர் சேர்ந்த பிரான் பாவியன் மனத்த உறகின் பரஞ்சுடரே பரஞ்சுடருடம்பாகாய் அழுக்கு பறித்த உடம்பாய் கரந்தும் தோன்றியும் நின்னும் கைரவங்கள் வணங்கும் திருவிண்ணகர் சேர்ந்தபிரான் வரங்கள் பாதம் அல்லால் இல்லை யாவர்க்கும் வன்சரணே வண் சரண் சுடற்காகாய் அசுரர்க்கு வெங்கூற்றமுமாய் தன் சரண் நிழற்கீழ் உலகம் வைத்தும் பெய்யாது என் சரண் திசைக்கு திருவெண் நகர் சேர்ந்தவிரான் என் சரணன் என்னை ஆளுடைய அப்பனே என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் அப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் முதல் சோழ் திருவெண் சேர்ந்தவப்பன் தன்னப்பாரில் அப்பன் தந்தனந்தனதால் நிழலே என் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணி அப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் அப்பன் மதில் சோழ் திருவெண்ணர் சேர்ந்த நிழல் வெயில் செருமை பெருமை குறுமை நெடுமையுமாய் சுழல் வன நிற்பன மற்ற அல்லனுமாய்வாய் வண்டு வாழ் திருவெண்ணகர் மண்ணு மற்றம் கண்மின்களே கான்ம்களுகீர் கண்முகப்பே நிமிர்ந்த தாளி நயந்தன் குருஹூ உற்சடகோபன் சொன்ன அனயாயிரத்து திருவிண்ணும் வல்லார் என்ன விண்ணார்கு என்ன மாவரு குறவர்களே கான்மின் களுகீர் என்ன கண்முகப்பே நிமிர்ந்த தாளி நயந்தன்னை குருகூற்சடகோபன் சொன்ன அணையாயிரத்து திருவிண்ணரு பத்தும் வல்லார் கோனை என்ன விண்ணார்கு என்ன மாவரு குரவர்களே குறவியாச்சியரோடு கோத்தரும் குண்டமுன்னு உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்தரும் உட்பட மற்றும் பல பிராந்தன் மாய விலகலையே அழற்றி இரவணன் பகலம் தவிர்களாம் என்ன குர நமக்கு உறவையாச்சியரோடு கோத்தரும் குண்டமுன்னு உறவு நீகிர் பொய்கை நாகம் காய்ந்தரும் பல வினகலையை ஏகத் தேங்குழித்த நிறமேஹித்தரும் கெண்டயொன்கண் வாசப்பூங்குழல் பின்ன தோள்கள் மனந்தது மற்றும் பல மாயக்கோல பிராகந்தன் செய்க நினைந்து மனங்குடைந்து நேயத்தோடு கழிந்தபோது எனக்கு உலகம் நிகரே நிகரில் மல்லரை சற்றதும் நிறமேத்ததும் நீரிடுங்காய் சிகரமாக களிரொட்டதும் இவ போல் வனவும் பிறகும் தன் செய்க நினைந்து புலம்பெண் நுகரவைகள் வைகப்பத்தேன் எனக்கு மோபவாச்சி உரலோடார்க்க விறங்கிற்றும் வஞ்ச பெண்ணை சாவப்பாருண்டதும் ஊர் சகடம் இரச்சாடியது கூடினேன் எனக்கு வேண்டுவது வேண்டி தேவர் பிறந்தரும் பூண்டு அந்த குலம்போய் அங்கோராக குளம்புக்கரும் ஆண்டல் எண்ணி வளர்ந்து கஞ்சனை துஞ்சவஞ்சம் செய்ததும் என்று நான் அழற்ற பெற்றேன் எனக்கெகலுளது இகல்கொள் பிளந்ததும் இமிலேருகிடத்தருவும் முயர்கள் சோலை குறுந்த சுத்ததும் உட்பட மற்றும் பல்கொள் வையந்தன் மாயங்களே பகலிரா பரவ பெற்றேன் எனக்கெண்ண மன பறிப்பே பறிப்போடழுக்கு மானிட சாதியில்தான் பிறந்து தனக்கு வேண்டுரு காந்தன சீற்றத்தினை முடிக்கும் நாய் முடி மாலமாரன் என் அப்பன் தன் மாயங்களே நினைக்கும் நெஞ்சுடையன் எனக்கு நீர் நிகர் நிலத்தே நிலத்துடுவான் வியப்ப நிறை பெறும் போர்கள் வானன் ஆயிரம் தோல் துணித்தரும் உட்பட மற்றும் வரியாய் நிலம் கொண்ட மாயன் என்ன அப்பன் உண்டு கடலே மலை உலகேழுங்க கடாய் உலக்க தேர் கொடு சென்ற மாயமும் உட்பட மற்றும் பலக்கையாடு இழக்கை சங்கம் இவையுடமாள் வண்ணனை மலக்கேற்கு மாறுளதாயும் மண்ணின் மிசையே மண்மிசை பெரும் பாரம் நீங்க ஓர் பாரதமா பெரும்போரு பண்ணி மாயங்கள் செய்து சேனையை பாழ்பட நூற்றிட்டுகேசோதித்தார் பிறல் நாயகரே நாயகன் முழுவேடுக்குமாய் முழுவேடு தன் பாயம் பாயகம் புகவி அவையாய் சடகோபன் அடியினமிசைகோர் சடபாவன் சொன்ன ஆயிரத்திபத்தால் பத்தரா வாயகன் முழுவேடுலகுமாய் முழுவேடுலகும் தன் வாயகம் புகவை துமிழ்ந்து அவையாயவையல்லுமாடியை குருகோர் சடகோபன் சொன்ன தூய ஆயிரத்தி பத்தால் பத்தரா வர்த்திய துவளின் மா மணிமாட மோங்கு மங்களம் தொடுமிவளை நீரணி என்ன உமக்காசையில்லை விடுமினோ அவளஞ ஜ தாமரை துவன் மலர்கண்கள் நேரு மல்கா நின்னு நின்ன குபருமே துவளின் மாமணி மாட மூங்கு தொலைவில் மங்களம் தொழுமிவளை நீரணி என்ன மிக உமக்காசையில்லை விடுமினோ அவளவன் ஜங்கு ஜக்கர வேண்டும் தாமரை தடங்க நின்றம் புவழையன் மலர்கண்கள் நேர்மல்கா குமரு மாசை விழகோலி தொலைவில் மங்களம் கொண்டு புக்கு அமுதமின் மொழியாலை நீருமக்காசை இன்றக்சிண்டால தேவ தேவ பிராணம் வாயடு கண்கள் நேர்மல்கா நெற்கசிந்து கரையுமே அறைகோள் பெய் பொழில் தன்பனை தொலைவில்லி மங்களம் கொண்டு புக்கு முறைகொழின் நீருமக்காத இன்றகற்றி நிற்கும் நான் மறைவான தொலைவில் மங்களம் கண்டவின் அர்க்கம் ஒன்று மறு உறாக மலிந்தாள் கண்டிவளன்னாம் கருங்கடல் வண்ணன் கண்ண பிர வந்து வந்து உள்மகிழ்ந்த குழையுமே குழையும் வான்முக தேடையை தொலைவில் மங்களம் கொண்டு புக்கு இழை கொள் ஜோதி சந்தாமரை கண்பிராக இருந்த மகாட்டினோடு அன்னதட்ட இவள் நுழையும் சிந்தையுமத்து நோக்கிய நோக்கம் பக்கம் எல்லாம் கரும்பொடு சென்னலோங்கு சந்தாமரை தாய்க்கும் தன் பொருணல் வடகரவன் தொலைவில் லிமங்கலம் வைகள் நாளும் வாசகமும் மணிமன்னன் நாமவே இவள் அண்ணமே அண்ணவீரணி மாமையில் சிறுமானிவள் நம்மை கைவலிந்து என்ன வார்த்தையும் கேட்குறாள் தொலைவில்லி மங்களம் என்றல்லால் வண்ணன் மாயங்களோ அவன் சின்னவன் திருநாமவன் இவள் வாயனகள் திருந்தவ திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமகளும் தாம் மலிந்திருந்து வாழ் பொருணல் வடகரை வந்தொழவில் மங்கலம் அருந்தை தொழுத அண்ணால் தொடங்கி என்னால் தொடன என் இறங்கி நாடு வாய் வரி இவள் கண்ண நீர்கள் அலமர மரங்களும் இறங்கும் வகை மணி வண்ண ஓவென்று கோவுமாள் வாய் பிளந்த தொலைவெள்ளி மங்களம் தன் கரங்கள் கோபி தொடும் அவ்வோர் திருநாமம் கற்றதின் நிலம மகள் கொல் திருமகள் கொள் பிறந்திட்டாள் என்னமாயங் கோவள் நெடுமால் என்றே நின்று கோவுமாள் நிவந்தவன் நிறந்துரையம் தொலைவெள்ளி மங்களம் சென்னியால் வணங்கும் அவ்வோர் சொல்லாலும் செய்கினாலும் தேவபிராணையே தந்ததாயன் நடைந்த வன்குருகூர் அவர் சடகோபன் முந்தைய தொல்லிவை தொலைவில் வன்குகூர் அவர் சடகோபன் முந்தைய தொல்லிமை தொலைவில் சொன்ன செந்தமிழ்வார் அடிமை செய்வார் திருமாலுக்கு மாலுக்கு வையமலந்த மணாளர்க்கு நீலக்கரு நிற மேகியாயர்க்குல செந்தாமரை கண்ணற்கு என் பொங்கலேல குழலி இழந்தது சங்கு மாலுக்கு வையமளந்த மேகனியாயர்க்குச்சந்தாமரை கண்ணற்கு எங்கொங்கள குழலே இழந்தது சங்கு சங்குவில் வாழ் தண்டு சக்கர கையர்க்கு சங்கனிவாகாய் செய்ய தாமரை கண்ணற்கு எங்களர் தண்ணாந்துடாய் உடியானுக்கு என் மங்க இழந்தது மாம நிறவே நிறங்கரியானுக்கு நீடுலகுண்ட திறங்கிழர்வாகாய் சிறுக்கள்வர் படைத்தனுக்கு மாட வையந்த மணாளர்க்கு மாடு தூது செல் நம்பிக்கு என் பாடுடல்கள் இழந்தது பண்பு பண்புட வேடம் பயந்தவர் அணுக்கு மண்புட வையம் இழந்த வராகற்கு என்புணர் பள்ளி என் கண் இழந்தது கற்பே கற்பக நற்பல தோழர்க்கு பொற்றுடற்கு நன்ன பூந்தன் முடியற்கு நற்பலதாமரை நான் மலர்கையற்கு என் விற்புருவ தோற்றது மெய்ய மெய்ய மரபல்களன் நன்கணிந்தானுக்கு பையரவினனை பள்ளியினானுக்கு கையொடு காயா கண்ணபிரானுக்கு என் தையல் இழந்தது தன்னுடை சாலை மாய குருந்து தமியற்கு மாய்சக உதைத்த மணால்குட பாலன் பிரானுக்கு என் வாச குழலில் கோலத்து எம் மாயக்குரலர்க்கு சேஞ்சுடற்குண்டன்ன செஞ்சுடர் மூர்த்திக்கு மாண்பரம் தோட்டத்து எம் காகுத்த நம்பிக்கு என் போன் முனவென் முளை பொற்பமணீன்முடி பூந்தந்துடாயர்க்கு மற்பொரு சோளுடை மாய பிரானுக்கு வாயற்கு என்கற்பு இழந்தது கட்டு கட்டடில் சோலை நல்வேங்கடவானனை கட்டடில் தென் குருகூர் சடகோபஞ்சொல் ஏழாயிரத்து இப்ப வல்லவர் கட்டடைவர் கட்டடில்டவான கட்டடில் தென் குரு சடகோவன் ஆயிரத்து எப்பத்தும் கட்டடில் வானவர் போக முன்பாரு உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமானன் நன்றே கண்கள் நீர் மல்கேன் அவன் வினவே நிலவான் புகும் திருக்கோளூர் தின்னும் ஜோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையுமெல்லாம் கண்ணன் எம்பெருமானே கண்கள் நீர் மல்கே அவன் சேர் வளம் வினவே தின்னவன் நிலவான் புகுமோர் திருக்கோளூர நாடும் உலகமும் தன்னை போலவனுடைய பேரும் தார்களுமே விலற்ற கற்புவனால் வளம் திருக்கோளூர்க்குளிகள் பந்து பூம் பூங்குட்டில்கள் யாவையும் திருமால் திருநாமங்களே கூவியழும் என் பாவபாயினி தன் பழன திருக்கோளூர்க்க கோவாய் தொடிப்பா மழை கண்ணுடன் செய்யுங்களா கொள்ளை என் பொரு குணம் மிக்கோ சில்லவாயிப் பெண்டுகள் அயர்ச்சேரியுள்ளேங்க இளமான் செல்ல மேவினே மேவி நைந்து நைந்து விளையாடலுறாள் என் சிறு தேவி போய் இனி தன் திருமாவாள் திருக்கோளூரில் பூவியல் பொடிலும் தடமும் அவன் கோயிலும் ஆவையல் ஆவையில் குளிரா எங்கனை கண்ட இளமானி போய் தெந்தி சச்சில திருக்கோடூர்க்கே சென்னு செவ்வாயம் கண்டு நின்று நெடுங்கண்கள் பணி மல்கவே மல்கு நீர் கண்ணொடு மையலுற்ற மனத்தனாய் அல்லு நண்பகலும் நெடுமால் என்றழைத்தினி போய் செல்வம் மல்க அவன் கிடந்தா திருக்கோளூர்க்கே ஒல்கை ஒல்கை நடந்து எங்கனே புகங்கள் ஒசிந்த நன்னிடமேல் கைய வைத்து நொந்து நொந்து கசிந்த நெஞ்சி நலாய் கண்ணனைகிர் துளம்பச் சொல்லுங்கள் மலரால் உடன்திருக்கோளூர்கசிந்த நெஞ்சினாய் எம்மனே தயம் காலிகாரியம் இதெல்லாம் கிடக்க இனிப்போய் திருக்கோளூர்கே நேரிடு நடந்தால் நினைத்தேன் தெய்வங்கள் நெடுங்க நிலமான் இனிப்போய் அனைத்துலகும் உடைய அரவிந்தலோசனையத்தனையும் விடாமல் அவன் சே திருக்கோளூர்கே மனைக்குவான் வழியும் நினையால் செல்ல வைத்தனே வைத்தவான் நிதியாக மதுசூதனையே கொற்றளறிவன் சொன்ன அவன் சே திருக்கோர்கித்தம்பை துறைப்பார் திகழ்வண்ணுல நிதியாக மதுசூதனையை அலற்றி கொத்தளரி பொழில் சூழ் குருகூற்டகோவன் சொன்னூற்றலை பார்த்து அவன் சே திருக்கோளூர்கித்தம்பை துறைப்பார் திகழ் பொவாரு பொ பொலகோ புவனி முழுதாள வினையாட்டி நான் இறந்தேன் எல்லாம் படைத்தா முகில் வண்ணன் கண்ணன் என் நலம் கொண்ட பிரரைத்தேன் பொன்னுலகாளி முழுதாளீரோ நன்னலப்புள்ளினங்கள் மையமர் வாழ்நடுங்கண் மார் முன்புந்து நெய்யமரின் நடிசல் நிச்சல் பாலுடுமே வீர மெய்யமல் சக்கரத்து என் கனிவாய் பெருமானை கண்டு மெய்யமல் காதல் சொல்லி விரைந்தோடி விரைந்த ஓடி வந்தன் குழல் மேகேல் ஒளிமாமல ரோதீரோ கூடிய வண்டி நங்கள் குருநாடுடை ஐவர்கள் படை நீரிழச் சற்று சூடிய தந்துளவமுண்டா தூமது வாயிகள் கொண்டு தூமது வாய்கள் கொண்டு வந்து என் முல்லைகள் மேல் தும்பிகாள் பூமுத உன்ன சொல்லில் வண்மின் ான் வளர்த்த கிிகால் வெங்கண்ள்ளூர்ந்து வந்து வினயேனை நெஞ்சம் கவர்ந்தை செய்ய வாய் ஜெழுங்கற்பகத்தை எங்க சென்னாக கண்டு இது போதக்கவாறு என் மின்னு நூல் மார்பன் என் கரும்பெருமானின் கண்ணன் தன் மண்ணு நீள் கடல் மேல் தண்டுடாகி நமக்கன்று நல்கான் என்னுமையான் கற்பியா வைத்த மாற்றம் சொல்லி சென்மென்கள் தேவினயன் வளர்த்த சிறு பூவைகளே போல் நிறத்தன் புண்டரீகங்கள் போலும் கண்ணன் யாவையும் யாவருமாய் இன்ற மாயனின் நாடி பிராய் பிளந்தோதர்கண் மாற்றம் சொல்லு பாவைகள் வினையாற்றிய பாசரவை தியின் வினையேனு அனைவேன் ஆசரு தூவி வெள்ளை குருகே அருள் செய்துருணான் அச்சுடர் முடி வானவரு கோனைக் கண்டு ஏசரம் நுண்மையல்லால் மறுநோக்கிலால் பேற்று மற்றேன் பேர்த்து மற்றோரு களைகன் வினையாட்டியே நான் உண்ணிறேன் நீர்த்திரை மேலுலி இறை சேரும் புதாவினங்கால் மாமுகிள் வார்த்தைகள் கொண்டருள் வைகள் வந்திருந்த வந்திருந்தும் உடைய மணி சேவலும் நீருமெல்லாம் அந்தரமுன் நின்று அலறு கண்ணை இன்னவால் நிழன் மந்திரத்தொன் நுழைத்து மறுமாற்றங்களே மாற்றங்கள் ஆய்ந்து கொண்டு மதுசூத பிரானடி மேல் நாற்றங்கள் பூம்பு குரு சடகோவன் சொன்ன ஓற்றங்களாயிரத்துள் இவயருமத்தம் வல்லார் ஓற்றெங்குண் மணல் போல் நிற்ப நீராய் மாற்றங்கள் ஆய்ந்து கொண்டு மதுசூத பிராணடி மேல் நாற்றங்கொழுவோம் குழி சோழ் குருகூற் மணல் போல் குருகா நிற்பல் நீராய நீராய் நிலனாய் தீயாய்காலாய் நெடுவானாய் சீராகர் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் குராராழிவன் சங்கே குடியன் வாழ்வாராய் ஒரு நாள் மன்னம் வெண்ணம் மகிழவே நீராய் நிலனாய் தீயாக் காலாய் நெடுவானாய் சீராகர் சுடர்கள்ிரண்டாய் சிவனாயனானாய்வன் சங்கேந்து குடியேன் வாழ்வாராய் ஒரு நாள் மன்னம் வெண்ணம் மகிழவே மன்னம் வெண்ணும் மகிழ குரலாய் வலம் காட்டு மண்ணும் வெண்ணும் கொண்ட மாயம்மாள் கண்டு நன்லத்தோடே நடவாயே ஞானத்தோடே நடந்து நின்று கிடந்திருந்தும் சால பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பானே திருமாவர்களோடு உன்னை கூடாதே சாலப்பலனால் அடியே நின்றும் தளர்வேனோ தளர்ந்தும் முறிந்தும் சகட வசுரடல் வேற பிளந்து வீரிய திருக்காலாண்ட பெருமானே சிவன் இந்திரன் விளங்க ஒரு நாள் காணவாராய் மேலே வெண்மீதிருப்பாய் மலமேல் நிற்பாய் கடல் சேர்ப்பாய் மண்மீருடல்வாய் இவற்றுழங்கும் மறைந்துரைவாய் மீது அண்ணபுற வண்ட எனதாவே உன்மேதாடு காட்டாதே ஒழிப்பாயோ ஆயோரடி வைத்ததன் கீழ் பரமணினமெல்லாம் தாய் ஓரடியாகால் எல்லா உலகும் தடவந்தமாயோ நாய்க்கான் வருந்தியனாய் உலகில் திருவேணா உலகில் தெரியும் கருமகதியாய் உலகமாய் உலகுக்கே ஓர் உயிருமானாய் புறவண்ட அழகில் பொழிந்தா திசவத்தாயிருவேயோ அழகில் பொழிந்தா அறிவிலேனு கருளாயே அறிவிலேனு கருளாய் அறிவாயு நாய் வெரிகுள் ஜோதி மூர்த்தி அடியேன் நடுமாறே செய்த புறத்திட்டு எண்ணம் கடுப்பாயோன் அறியாவடியேன் ஆவி திக ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் பழனி காட்டி படுப்பாயோ கொண்ட தொடரகற்கூவி கொள்ளும் காலம் இன்னம் குறுகாதோ குருகா நீளாக எரிது கூட எனோடு சிறுகா பெருகா அளவில் இன்பம் சேர்ந்தாலும் உடக்கையாளும் சிறுகால தயுமா அந்ததல் ennalaaga tirumalukku uriya tondar tondar tondan chadago bhariya chonna ora ira thule paatham uriya tondaraakam ulagam undarkae therilal nilal ennalaaga tirumalukku uriya tondar tondar tondan chadago bhariya chonna ora ira thule paatham uriya tondaraakam உலகமுண்டார்க்கே உலகமுண்ட பெருவாயாக உழப்பில் கேர்த்தி அம்மானே நிலவும் சுடசூடு மூர்த்தி நடிகாயேனாருயிரே உலகின்ன திருவேங்கடத்த பெருமானே குலதல் அடியே நுணவாதம் கூடுமாறு கூறாயே உலகமுண்ட பெருவாயாக உழப்பில் கேர்த்தி அம்மானே நிலகும் சுடர் சூடுனே மூர்த்தி நடிகாயடியேயிரே திருவேங்கடத்தெம்பெருமானேன் கூடமாறு கூறாய் நீராய் நிலநாகி கொடுவல்ல சுரர்குலமெல்லாம் ஷீரா வெறியும் திருநேமி வளவாக தெய்வ கோமானே சுனத்தாமே மலரும் திருவேங்கடத்தானே ஆறாவன் பிலியே உன்னடிசேர் வண்ண மருளாயே வண்ண மருள்கள் அணிமேக வண்ணா மாயவம்மானே எண்ணம்புகுண்டு தித்திக்கு அமுதே இமயோர் அதிபரியே அறியுழைவன் முத்தலை திருவேகடத்தானே அண்ணலே உன்னடிசேரா அழியே காவாய் நாயே காவா என்னாதுலகத்தையலைக்கும் அசுரர்வானாள் மேல் தீவாய் வாழி மழை புடிந்த சிலையாக திருமாமகள் கேழ்வா தேவா்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேகங்கடத்தானே பூவார்கடல்கள் அறிவின பொருந்துமாறு புனராயே புனரா நின்ற மரமே அன்றை உருவில் வளவாவோ புனரேகை நின்ற மரம் நடுவே போன முதல் சாங்காளே என்னாலே நாம் மண் அளந்த இணை தாமரைகள் காண்பதற்கென்னே என்னாலும் நின்று மயோறு களேத்தி இரஞ்சு இனம் இனமாய் நாமத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே மெயினானியால் அடியுவதே அடியேன் மேவி அமர்கின்ற வமுதே இமயோர் அதிபதியே கொடியா அடுகுள்ளுடையே கோலக்கனிவாய் பெருமானே யார் வினகல் தேர் மருந்தே திருவேங்கடத்த பெருமானே நொடியார் பொழுதுமுனபாதம் காண நோலாதாற்றேனே நோலாதாற்றே நுணபாதம் காணபெண்ணு நுண்ணுணர்வில் நீரார் கண்டத்தம் மானும் முகனும் இந்திரான் ஏழை கண்ணார் பல சூட திருவேங்கடத்தானே மாலாகி மயக்கியடியேன் பால் வந்தாய் போலே வாராயே வந்தாய் போலே வாராதாய் பாரதாகை போல் வருவானே சந்தாமரை கண் செங்கனிவாய் நாள் தோழமுதே எனதுயிரே தாமணிகள் பகல்பகல் செய்வேடத்தானே அந்த வழியே நுணவாதம் அலகில் நிறையுமே அகலகில் ஏன் நிறையுமென்னு மங்கை உரை மாறுவா நிகரில் புகழாய் உலக மூன்றுடையாய் என்னாழ்வானேரில் அமரர் முனைக்கணங்கள் விரும்பும் திருவேகடத்தானு அலர்மேகல் மங்கையுறை மாறுபா நிகரில் புகழாயுலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானேரில் அமரர் முனைக்கணங்கள் விரும்பும் திருவேகடத்தான புகழில் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்த அடுக்கீழ் அமர்ந்து புகுந்து அடிக் அருள் கொடுக்கும் படிக்கேடு இல்லா பெருமானை பழன குரு சடகோ படிப்பான் சொன்னவாயிரத்து திருவேகங்கள்கு பபத்தம் பிடித்தார் பிடித்தார் மேத்திருந்து பெரியள் நிலவுவரே அடிக்கேடமர்ந்து புகுந்து அடியேர் வாழ்மின் அருள் கொடுக்கும் படுக்கேடில்லா பெருமானாய் பழன குரு சடகோபன் பிடிப்பான் சொன்னவாயிரத்து திருவேங்கடத்துக்கு பபத்தும் பிடித்தார் பிடித்தார் வேற்றிருந்து பெரியவாணொள் நிலாவே